அத்தியாயம் அன்புடைய நட்சத்திரங்கள் உதிர்ந்து விடும்போது கடல்கள் கொதிக்க வைக்கப்படும் போது மன்னரைகள் புரட்டப்படும் போது ஒருவன் தான் முற்படுத்தியதையும் பிற்படுத்தியதையும் அறிந்து கொள்வான் மனிதனே மரியாதைக்குரிய உனது இறைவன் விஷயத்தில் உன்னை ஏமாற்றியது எது அவனை உன்னை படைத்து உன்னை சீராக்கி உன்னை செம்மைப்படுத்தினான் அவன் விரும்பிய வடிவத்தில் உன்னை அமைத்தான் ஆனால் நியாய தீர்ப்ப நாளை பொய்யென கருதுகிறீர்கள் உங்கள் மீது மரியாதைக்குரிய எழுத்தாளர்களான கண்காணிப்பாளர்கள் உள்ளனர் நீங்கள் செய்வதை அவர்கள் அறிவார்கள் நல்லோர் இன்பத்தில் இருப்பார்கள் பாவிகள் நரகில் இருப்பார்கள் தீர்ப்பு நாளில் அதில் அவர்கள் கருகுவார்கள் அதை விட்டு அவர்கள் மறைந்து விடுவோர் அல்லர் தீர்ப்பு நாள் எதுவென முகமதே உமக்கு எப்படி தெரியும் பின்னரும் தீர்ப்பு நாள் எதுவென உமக்கு எப்படி தெரியும் அந்நாளில் எவரும் எவருக்கும் சிறிதளவும்